ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் புராணங்கள்ங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணமாக அந்த புராணத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை பார்த்துன்னு வரும் வேதங்களுடைய அர்த்தத்தை முழுமையாக நமக்கு காண்பிக்கிறதுக்காக வந்தது புராணங்கள் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேதத்திலே சொல்லப்பட்ட தர்மங்களை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பாஷை தேவைப்படுறது அந்த பாஷை புராணங்கள் புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்போ வாழக்கூடியதான உலகத்திலே சட்டத்திட்டங்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடும் ஆனால் புராணங்களில் அடிப்படையாக சொல்லப்பட்ட பொது கொள்கைகள் எக்காலத்திலும் மாறுபடாது மேலும் இக்காலம் வரையிலும் அந்த பொது மிகவும் நமக்கு சமூக வாழ்க்கையில் தேவை ஆகையினாலே தான் புராணங்களை ஆதரிச கிரந்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஆதரிச கிரந்தம்னா நமக்கு எடுத்துக்காட்டான கிரந்தம் நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு புஸ்தகம் நமக்கு நம்முடைய லட்சியத்தை நம்முடைய சமூக வாழ்க்கையை புராணங்கள் தான் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது என்ன விதமான வாழ்க்கையை நாம் வாழணும் என்ன விதமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது எதை நாம் லட்சியமாக வச்சுக்கணும் எதையெல்லாம் நாம் அலட்சியம் செய்யணும் இதையெல்லாம் புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது என்ன ஸ்வதந்திரமாக புராணங்களே சொல்லலை வேதம் சொல்கிறதே நமக்கு பிரித்து காண்பிக்கிறது வேதத்தை நாம் சுலபமாக படிக்கவோ அதனுடைய அர்த்தத்தை நம்மால் சுலபமாக தெரிஞ்சுக்கவோ முடியாது அதற்காகத்தான் மகர்ஷிகள் புராணங்களை கொண்டு நம்முடைய சட்டத்திட்டங்கள் என்ன நம்முடைய அடிப்படை கொள்கைகள் என்ன இவைகளை வேறும் என்ன விதமாக சொல்கிறதுன்னு புராணங்கள் காண்பிக்கிறது அதற்கேன்னு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கா புராணத்திலே மகர்ஷிகள் அதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் புரிஞ்சிக்காமல் புராணங்களை படித்தோமானால் நமக்கு அனைத்துமே தவறாகவும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்துக்களை தான் நமக்கு தெரிவிக்கிறா போல தெரியும் புராணத்திலேயே உள்ள பாஷைகள்னு மூன்று விதமாக நமக்கு காண்பிச்சிருக்கா ரிஷிகள் சமாதி பாஷா பிரதமா லௌகிக்கீதி தத்பரா திருத்தீயா பரக்கீ ஏத்தி சாஸ்திர பாஷா த்ரிதாமதா அப்படின்னு சமாதி பாஷான்னு ஒன்று சமாதி பாஷான்னா நம்முடைய இந்திரியங்கள்னாலே நம் கண்ணுக்கு புலப்படாத விஷயத்தை நமக்கு எது காண்பிக்கிறதோ நம்முடைய இந்திரியங்கள்னாலே எதை நம்மால கண்டுபிடிக்க முடியாதோ அவைகளே புராணங்கள் நிறைய காண்பிக்கிறது அதை நமக்கு எந்த பாஷையை கொண்டு காண்பிக்கிறதுன்னா சமாதி பாஷான ஆத்தியாத்மிகமான விஷயங்கள் ஆத்மாவை பத்தினிய விசாரங்கள் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் பகவத்குணங்கள் இவைகள்லாம் சமாதி பாஷானு பேர் புராணங்கள் நமக்கு எப்படி காண்பிக்கிறதோ அப்படியே நாம் புரிஞ்சுக்கணும் அதில் நாம் ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது ரெண்டாவது பறக்கிய பாஷான்னு பேர் பரக்கிய பாஷான்னா அந்த நம் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை கண்ணுக்கு தெரிகிறா போல நமக்கு காண்பிக்கிறது புராணங்கள் அவைகளை பறக்கிய பாஷான்னு சொல்கிறோம் எப்படின்னா உதாகரணத்தோடு நமக்கு ஈஸ்வரஸ்வரூபத்தையும் புண்ணியம் பாபங்களையும் நமக்கு காண்பிக்கிறது நமக்கு புரபோல சரித்திரங்கள்னாலே காண்பிக்கிறது அதற்கு லௌக்கிகி பாஷான்னு பேர் பறக்கீ பாஷான்னு பேர் லௌக்கிக பாஷான்னா லிங்கார்ச்சனம் இப்படியெல்லாம் சரித்திரங்கள் வருது இவைகளுக்கு லௌகிகி பாஷானு பேர் பகவான் ராசக்கிரீடை பண்ணினார் ரிஷிகள் ரிஷிகள் எல்லோரும் லிங்காச்சனம் பண்ணினார்கள் இப்படி எல்லாம் சரித்திரங்கள் வருது இப்படி செய்து காண்பிக்கிறது அதற்கு லௌகிகி பாஷானு பேர் இப்படி மூன்று விதமான பாஷைகளை புராணங்கள் அடிப்படையாக வச்சு நமக்கு தர்மங்களை காண்பிக்கிறது அதில் பிரம்மபுராணத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம் பிரம்மபுராணத்தில் ராஜவம்சம்னு சொல்கிற பொழுது எது வம்சத்தை விரிவாக நமக்கு பிரம்மபுராணம் காண்பிக்கிறது வசுதேவருடைய சரித்திரம் முழுமையாக இருக்குது பிரம்மபுராணத்தில் வசுதேவருடைய பிறப்பிலிருந்து வசுதேவருடைய விவாகம் அதேபோல் பகவானுக்கு அஷ்ட மகிஷிக்கள்னு இருக்கு எட்டு மகிஷிகள் பகவான் அவர்கள் யார் யார் அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வாசம் பண்ணினா அப்படின்னு முழு சரித்திரமும் பிரம்மபுராணத்திலே இருக்குது அதேபோல் ஒவ்வொரு புராணங்கள்லேயும் தேவதைகள் செய்து கொண்ட பகவான் செய்து கொண்ட விவாகங்கள் நிறையா சொல்லப்படுறது நமக்கு நம்முடைய சாஸ்திரம் அஷ்டவித விவாகம்னு காண்பிச்சிருக்கா எட்டு விதமாக நம்முடைய விவாகத்தை காண்பிக்கிறது அந்த எட்டு விதமான விவாகத்தையும் பகவான் நமக்கு செய்து காண்பிக்கிறார் இந்த விவாகம் என்ன மாதிரி செய்துக்கணும் அப்படின்னு விவாகத்தை பகவானே நமக்கு ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான விவாகத்தை நமக்கு செய்து காண்பித்து இப்படி தான் வி திருமணம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு காண்பிக்கிற அப்படி பிரம்மபுராணத்தில் அனிருத்தரூபனான பகவானுக்கு விவாகம் பிரம்மபுராணத்தில் சொல்லப்படுறது அகல்யா விவாகம் பிரம்மபுராணத்திலே தான் இருக்குது அதேபோல் துளசி விவாகம் பிரம்மபுராணத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் விவாகம் பிரம்மபுராணத்திலே தான் இருக்குது இப்படி இந்த விவாகங்களை விரிவாக நமக்கு காண்பிக்கிறது அப்படி இந்த விவாக கேட்டங்கள் எல்லாம் நாம் பாராயணம் பண்ணினோமானால் நம் குழந்தைகளுக்கு காலத்தில் விவாகமாகும் நம் வீட்டுக்குன்னு வர வேண்டிய பெண் எங்கே இருக்கான்னு நமக்கு அனுகிரகம் பண்ணும் இந்த புராணம் அப்படின்னு இந்த புராணத்தினுடைய சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது எஸ் திதி புராணம் ப்ரமணோதிதே தய கலிகளின் புராணமிதமுத்தமம் ஸ்ராய வைஷ்ணவா மகாத்மனே அப்படின்னு ப்ரம்மபுராணம் ஃபலியை காண்பிக்கிறது இந்த பிரம்மபுராணம் எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகத்தில் முருத்தியுபயம் இருக்காது கலி நுழைய குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகும் விஷ்ணுவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் லிக்குத்வா புஸ்தகம் எஸ்தூ பிராமணாய பிரய்ச்சதி சர்வபாப விடில் முக்தகா யார் இந்த பிரம்மபுராணம் புஸ்தகத்தை தானம் பண்ணுறாலோ அவளுக்கு சர்வவிதமான பாபங்களும் போகிறது திரும்பவும் கர்ப்பவாசங்கிறது அவர்களுக்கு ஏற்படாது புனர்ஜன்மாங்கிறது கிடையாது அப்படின்னு பிரம்மபுராணத்திலே பிரம்மபுராணத்தினுடைய பெருமைகள் சொல்லப்படுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்